ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் வரிசையாக ஒவ்வொரு தர்மங்களாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான முக்கியமான ஒரு உபாயத்தை பார்க்கிறோம் இது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்நாளில் கட்டாயம் தேவைப்படக்கூடியதான ஒரு உபாயம் இதற்கு என்ன பலன் அப்படின்னா கல்யாணமாக வேண்டிய வரண்களும் சரி பெண்களும் சரி இந்த உபாயத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் அதே போல் சொல்வதை கேட்காத குழந்தைகள் இருக்கும் ஆற்றுல ஓரளவுக்கு வயசுக்கு வந்துவிட்டால் நம் சொன்னதை கேட்க மாட்டான் அப்படி சொன்னதை கேட்காமல் இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கும் இந்த உபாயம் அருமருந்து கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை மிகவும் குறைவாக இருக்கிற பொழுது இந்த உபாயத்தை செய்வதனால ஒற்றுமை அதிகமாக ஏற்படும் குடும்பங்களில் கலகம் ஏற்படாது இந்த நாளில் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே தம்பதிகள் பிரிஞ்சு போய்டுறாள் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம் அது மாதிரி வராமல் இருப்பதற்கு இந்த உபாயம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு சரித்திரத்தை நமக்கு வேதம் காண்பிக்கிறது அதாவது இதில் உபயோகப்படுத்தக்கூடியதான மந்திரங்கள் ஆரண்யம் என்கிற பகுதியிலே வருது ஆரண்யத்தில் ஆரண்யக்கத்திலே மூன்றாவது பிரசனம் சித்தி சுருகு சித்தமாஜம் அப்படின்னு ஆரம்ப மாற பிரஷ்னம் அதற்கு கிரக பிரஷ கிரக பிரஷ்னம்னு பெயர் அதுல தசகோத்ரு மந்திரங்கள்னு முதல்ல சொல்லப்படுறது பிறகு அதுலதான் புருஷ சூக்தம் வருது சகசிரசீருஷா புருஷா அப்படின்னு ஆரம்பித்து நாம் சொல்லக்கூடியதான புருஷ சூத்தம் அந்த பிரச்சனத்திலே தான் வருது ரொம்ப முக்கியமான பிரச்சனை பிரம்மஜஜ்யமாக அந்த ஒரு பிரச்சனத்தையே தினமும் சொல்வது அப்படின்னு பழைய நாளில் வழக்கம் ஏன்னா அந்த பிரச்சனை ஒன்று சொல்வதனாலேயே நமக்கு காரியசித்தி ஏற்படுறது அந்த முதல்ல வரக்கூடியதான தசகோத்துரு மந்திரங்கள் ரொம்ப நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால அதையே பிரம்மயஜமாக சொல்வதுன்னு உண்டு அதில் சின்ன சின்ன மந்திரங்கள் தான் அவ்வளவு இந்த மூன்றாவது பிரச்சனத்திற்கு இரண்டாவது அஷ்டகத்தில் ரெண்டு பிரசனத்தை பிராமணமாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது அதற்கு கிரக பிராமணம்னு பெயர் இரண்டு பிரஷ்னங்கள் சொல்லப்படுறது ஒவ்வொரு அணுவாக்கத்திலும் சின்ன சின்னதாக ஒரு சரித்திரத்தை காண்பிச்சு அந்த மந்திரத்தை நாம் எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிற முறையை காண்பிக்கிறது அதே எங்கெல்லாம் இந்த மந்திரங்களை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் வேதம் இந்த இரண்டு பிரச்சனங்களிலே காண்பிக்கிறது அதிலே தான் நாம் இப்போது பார்க்கக்கூடியதான உபாயமும் சொல்லப்படுறது இந்த உபாயம் எதற்கு நமக்கு பயன்படும் அப்படின்னா ஆற்றுல இருக்கக்கூடியதான வீட்டிலே இருக்கக்கூடியதான குழந்தைகள் சொல்பேச்சு கேட்காமல் இருக்கும் சொன்னதை கேட்காது அது மாதிரி உள்ள குழந்தைகள் சொன்னபடி கேட்பதற்கு இந்த உபாயம் ரொம்ப பயன்படும் மேலும் கல்யாணமாக வேண்டிய குழந்தைகளுக்கு சீக்கிரத்தில் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி கல்யாணத்தை கொடுக்கும் கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இந்த உபாயத்தை செய்வதனாலே ஒற்றுமை மிக அதிகமாக கிடைக்கும் இப்போ இன்னாலில் கல்யாணமாகி திருமண வாழ்க்கைங்கிறது குறுகிய காலத்திலே அமைஞ்சு போயிடுறது பெருகு டைவர்சன் போய் பிரிஞ்சு போயிடுறான் அது மாதிரி ஆகாமல் இருப்பதற்கு இந்த உபாயம் அருமருந்து அதே போல் குடும்பத்தில் பல சச்சரவுகள் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும் இந்த உபாயத்தினாலே அப்படின்னு இந்த ஒரு அணுவாகத்தில் வேதம் நமக்கு காண்பிக்கிறது இது எஜுர்வேதத்தில் இரண்டாவது அஷ்டகத்தில் மூன்றாவது பிரசனத்தில் பத்தாவது அணுவாக்கமாக நமக்கு இந்த சொல்லி இந்த உபாயத்தை செய்ய வேண்டிய முறையையும் சொல்லி அந்த மந்திரங்களையும் சொல்கிறது ரொம்ப முக்கியமான உபாயம் இதை அனைத்து ஹோமங்கள்லேயும் நாம் சேர்த்து செய்யலாம் ஹோமங்களில் கடைசியில் உபஸ்தானம் அப்படின்னு ஒன்று உண்டு உபஸ்தானம் இல்லாத ஹோமங்களே கிடையாது எந்த ஹோமம் பண்ணினாலும் கடைசியில் உபஸ்தானம்னு ஒன்று உண்டு அந்த உபஸ்தானம் பண்ணுற பொழுது இதை செய்யணும் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது தசகோத்துரு மந்திரங்கள்னு அந்த பிரசனம் ஆரம்பமாகுது அந்த தசஹோத்துரு மந்திரங்களை பயன்படுத்துகிற முறைதான் இது அதாவது உபஸ்தானம் பண்ணுற பொழுது நாம் அக்னிக்கு மேற்கமாக நின்று கொண்டோ பார்க்க உபஸ்தானம் பண்ணுவோம் இந்த உபஸ்தானத்தை எப்படி செய்யணும்னா அக்னியினுடைய கிழக்கு பக்கம் போய் மேற்க பார்க்க நின்று ஒரு மந்திரத்தை சொல்லணும் பிறகு அக்னிக்கு தெற்கு பக்கமாக வந்து வடக்கு பார்க்க நின்று அக்னியை பார்த்து ஒரு மந்திரம் சொல்லணும் பிறகு போன வழியிலேயே திரும்பி வந்து மேற்கு பக்கம் நின்றுண்டு கிழக்கு பார்க்க அக்னியை பார்த்து ஒரு மந்திரம் சொல்லணும் பிறகு அக்னிக்கு வடக்கு பக்கம் வந்து தெற்க பார்க்க நின்று கொண்டு அக்னியை பார்த்து ஒரு மந்திரம் சொல்லணும் பிறகு அக்னிக்கு மேற்கு நின்று கொண்டு கிழக்க பார்க்க நின்று கொண்டு மந்திரங்களை சொல்லணும் அப்படி உபஸ்தானம்தான் இந்த உபாயமே அக்னியை பார்த்து உபஸ்தானம் பண்ணுறது அப்படி அமைச்சு கொடுக்கறது வேதம் அந்த உபஸ்தானத்தை பண்ணி அந்த ஹோமத்தில் உள்ள இரக்ஷையை நாம் தினமும் இட்டு வரணும் ஒரு கணபதி ஹோமம் பண்ணினாலும் கூட இந்த உபஸ்தானத்தை செய்யணும் செய்த பிறகு அந்த இரட்சையை எடுத்து நாம் இட்டு என்ன காமனைக்காக நாம் அந்த ஹோமத்தை செய்தோமோ அந்த காமனையானது சீக்கிரத்திலே நமக்கு முழுமையாக சித்திக்கிறது அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணமாக வேண்டிய வரண்களுக்கு ஒரு கணபதி ஹோமம் சொல்லியிருக்க நெல் பொறியை வச்சுட்டு தானே செய்யலாம் சுலபமான உபாயம் சமிதாதானம் பண்ணுற பொழுது இந்த உபஸ்தானத்தை சேர்த்து பண்ணுறது சமிதாதானம்னு பிரம்மச்சாரிகள் தினமும் செய்யணும் அந்த சமிதாதானம் பண்ணும்பொழு இந்த உபஸ்தானத்தை சேர்த்து செய்தால் சீக்கிரத்தில் கல்யாணமானது சித்திக்கிறது அதே போல் பொன் ஒரு சந்தனம் அரைச்சி அந்த சந்தனத்தை தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி குங்குமத்தையும் வச்சு இந்த மந்திரத்தை ஜெமம் பண்ணி தினமும் அதை இட்டுன்னு வந்தால் அந்த பொண்ணுக்குன்னு உள்ள வரண் சீக்கிரம் கண்ணப்படுவான் சீக்கிரம் கல்யாணமாகும்னு இதற்கு பலனாக புராணங்கள் காண்பிக்கிறது இதை வேதம் நமக்கு எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்